மௌலானா மௌலவி அல்ஹா ஏர்கள் உரையாற்றுகின்றார்கள் பாங்க முப்பத்தஞ்சுக்கு முடிக்கவது இல்லாட்டாலும் தொழுதுக்குவாங்களாம் அவங்க பார்த்த தருவேஷன் பேர் வச்சிருக்கிறார் தெரிந்துக்குவாங்க கண்ணியத்திற்குரிய அவையின் தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கும் சங்கைக்குரிய உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே நேற்றிலிருந்து ஏராளமான விஷயங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அதை எந்த வகையிலே நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது சொல்ல தெரியாவிட்டாலும் கூட அனுபவம் மிக்க நம்முடைய மூத்த உளமாக்கலின் நீங்கள் பல நல்ல கருத்துக்களை கேட்டிருக்கிறீர்கள் தற்பொழுது தேவை என்னவென்று சொன்னால் தெளிவான கருத்தை தெளிவான கருத்திலே தெளிவாக உறுதியாக எந்த காரணம் கொண்டும் பிசகாமல் எந்த காரணம் நழுவாமல் யாராவது வந்தாங்க என்னமாவது சொன்னாங்க ஆமா இது கூட நல்லாதானே இருக்கு ஆமா இது கூட நல்லாதானே இருக்கு ஒருத்தர் எல்லாருக்கும்ியார் என்ன வேலை சொன்னாலும் அப்படியே செய்துகிட்டே இருந்தவன் ஆத்து பக்கத்தில் மணல் வெட்டி இங்க இருந்த அங்க போட்டான் யாரோ வேலை சொன்னாங்க அப்ப பார்த்து ஒரு பையன் அந்த ஆத்த கடக்க முடியல சொன்னா வந்து கொண்டு நீச்சு கொண்டு ஓரத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு சத்தம் கொடுத்தாரு அங்கேயே விட்டுட்டு போயிட்டான் கேப்பான் இல்லையா சோதர்களே அது போல நீங்க போய்கிட்டு கொள்கைகளே சமுதாயத்துக்கு சோதனை என்பது எத்தனையோ வகையில் வந்து சொல்லி இருக்கிறார் கோளாறுகள் இருக்கிறதே அது ஒரு பிரசுரத்தில் எழுதினேன் இவர்களெல்லாம் சமுதாயத்திலே உழவி வரக்கூடிய எய்ட்ஸ்கள் சமுதாயத்திலே உளவி வரக்கூடிய எய்ட்ஸுகள் உழவீண்டா என்னன்னு புரிஞ்ச இல்லையா யாராவது அஜயத்திட்ட கேளுங்க உழவீண்டா என்ன அர்த்தம் அதே போல ஆரம்ப நாளிலே நான் எழுதும் பொழுது எழுதின பேரவையின் பேரவா என்று ஒரு பக்கத்தில் எழுதின இவர்கள் தங்களுக்கு சூட்டிக்கொண்ட பெயர் தௌஹீத்வாதிகள் அல்லாஹ் மக்களுடைய நாவிலே ஓடவிட்ட பெயர் குழப்பவாதிகள் இந்த குழப்பவாதிங்கிற பேரு இவருக்கு ஒரு பேர் இருக்குது அவருக்கு ஒரு பேர் இருக்குதுங்களா அதெல்லாம் இருக்கும் இப்ப குழப்பவாதி அத்தா வச்சாரா உங்க அத்தா வச்சாரா இல்ல ஏதாவது ஜமா சொல் மாலை சேர்ந்து கூட்டம் போட்டு வச்சாங்களா இல்ல மஜிசமாக வச்சாங்களா யார் வச்சது ஜிப்ரீல் அலை வந்து மக்களுடைய கல்புல போட்டுட்டு போனது வர்களிடலாம் மக்களுடைய மனதிலே போட்டுவிட்டு போன பெயர் இவர்கள் குழப்புவாதிகள் கடைசி வரை குழம்பிக்கொண்டே இருப்பார்கள் குழப்பிக் கொண்டே இருப்பார்கள் எங்கே போவார்கள் என்பது அல்லாவுக்குத்தான் வெளிச்சம் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் சகோதரர்களை நாம் நான்கு மது பின்பற்றுகிறோம் சொல்லுிறோம் இந்த நான்கு மதுகு ஒழுங்காக எல்லா விஷயங்களும் தொகுக்கப்பட்டு இருக்கிறது மனித வாழ்க்கைக்கு தேவையான தொகுக்கப்பட்ட நான்கு தான் ஆகிய நாள் என்ன மூணு இருந்தா என்ன எட்டு இருந்தா என்ன நாலு நாலு சொல்றீங்களே நான் கேட்டேன் என்ன சிலந்திக்கு எத்தனை கால எட்டு தேவையா அதுக்கு இவ்வளவு பெரிய இன்சானுக்கு ரெண்டு அவ்வளவு பெரிய யானைக்கு நாலு இந்த சிலந்தா எட்டு இருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் செய்யப்பட்ட ஒழுங்கு செய்யப்பட்ட அமைத்து கொடுக்கப்பட்ட இன்னொரு மதுரை இல்லையே கொண்டு பார்க்கலாம் நாலுதான் ஆகினாலும் இந்த நாலு மத நம்ம இருக்க முடியும் அஞ்சாவது ஒரு மதம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா கொண்டு வர முடியாது அஞ்சாவது மதம் வர முடியாது வரமுடியாதனால தொகுக்கப்படாத நினைச்ச மாதிரி ஒரு தனி மனிதன் யார் பிரயாணம் செய்கிறான் அவன் ஒரு சைத்தான் ரெண்டு பேர் பிரயாணம் செய்தார் குறைஞ்சபட்சம் மூணு பேர் இருக்கணும் அல்லது நாலு பேர் இருக்கணும் எதுக்குறைவனத்தில் பிரயாணம் செய்கிறார்கள் ஜமாத்தா தொழுகிறதுக்கு சரி ஒரு திடீர்னு ஏதாவது காரணத்தினால உயிர் போயிருச்சு யாருக்கு போறது தலை ஒருத்த முடிக்கணும் கால ஒருத்த முடிக்கணும் அதுக்குதான் ஆனா ரொம்ப மோட்டாவான மட்டும் முடிச்ச பிராணிகள் ஒருத்தர் எங்க சொல்லப்பட்டது அரபு நாட்டில் அரபு நாட்டில் அந்த காலத்தில் பாலைவனத்தில் தனியா பிரயாணம் செய்யாதீங்க பலவனத்தில் பிரயாணம் செய்ய முடியாது செய்ய முடியாது அப்படி யாராவது செய்ய முற்பட்டால் பலவித ஆபத்துகளை நீங்கள் சந்திப்பீர்கள் ஆகினால் தனியாக பிரயாணம் செய்யாதீர்கள் என்று சொன்னார் இப்ப ஒருத்தர் கேட்கிறார் பத்திரிகையில் அவர் அவர் அந்த சமயத்தில் அந்த பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார் பல பத்திரிகையில் இருந்தார் பல பத்திரிகையில் இருந்தார் அந்த சமயத்தில் அந்த ஒரு பத்திரிகையில் இருந்தார் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் தனியாக பிரயாணம் செய்கிறவன் வருகிறது இன்னமின்னும் இருக்கும் ஆனால் அதுல ஜெகல் கலந்திருக்கும் அவருக்கே தெரியாது அறியாமை கலந்திருக்கும் அறிவீனம் கலந்திருக்கும் பலகீனம் கலந்திருக்கும் தக்குவா இருக்காது தவக்குள் இருக்காது அல்ல மீது நம்பிக்கை இருக்காது ஆகத்தின் மீது நம்பிக்கை இருக்காது தன்னுடைய பதவி தன்னுடைய பணம் தன்னுடைய புகழ் இதன் மீதுதான் குறியாக இருப்பார்கள் சொன்னார்கள் சொல்லும் போதே சொல்லுவோம் ஏதாவது மார்க்க விஷயம் கேட்கணுமான ஆளுமடத்தில் சொன்னேன் எல்லும் பேணுதலாக தான் இருப்பாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதோ காரணத்தினால சூழ்நிலையில் பேணுதல் எல்லாமே இருந்து விட்டால் அவர்களிடத்தில் நீங்கள் போய் மசாலா கேட்டால் தன்னுடைய நடப்பு தவறாக இருக்கிற காரணத்தினாலே அவர் மசாலாவும் தவறாக சொல்லிவிடுவார் ஆகையினால் பேணுதலான ஆலிம கேளுங்கள் இப்ப இங்க பாக்கணும் பேணுதலான ஆலிமா அவர் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் இப்படி இருக்குது தம்பி தூணலையும் சாயக்கூடாது கையும் கட்டக்கூடாது தூங்கணும் இப்படி வந்தது வேணும் தூண் இருக்குது அதுவும் கேட்காது உங்களையும் கேட்க விடாது அதனால சோதரர்கள் சமுதாயத்தின் சோதனை திரும்ப வந்து கொண்டிருக்கிறது இன்றைய சோதனைகளில் மாபெரும் சோதனை காலத்திலே கூட ஏதோ சில பேர் தட்டுத்தடுமாறி வெளிநாட்டு மோகத்தில் வெளிநாடுகளில் என்னென்ன நடக்கிறது என்பதெல்லாம் சரியத்துக்கு ஆதாரம் இல்லை மார்க்கத்துக்கு ஆதாரம் இல்லை குரான் இருக்கிறதா குரான் எடுக்கப்பட்டே குரான விளங்குறது இருக்கிறது சும்மா சொல்ற ஒரு கையை வந்து இப்படித்தான் தூக்கணும் நெஞ்சு வரைக்கும் தூக்கணும் தோல் வரைக்கும் தூக்க கூடாது காது வரைக்கு தூக்க கூடாது அப்படின்னு எங்கப்பா இருக்கு திருமதியில இருக்கு திருமதி அப்படி ஒண்ணே இல்லையே திருமதி இந்திரா காந்தி தான் எனக்கு தெரியும் திருமதியு திருமிதி இருக்கு திருமுதி இருக்கு திரு திருமதினு ஒரு இல்லையே ஆமா திருமதி தமிழ்ல படிச்சிருக்கான் அப்படித்தான் படிப்பான் சரிப்பா எந்திர எங்க இருக்கு எந்த இடத்துல இருக்குது பதினோராவது பாகத்துல இருக்கு திருமதி பத்தாவது பக்கத்தில் இருக்க முகத்தி முன்னுரையே முன்னுரையே ரெண்டு பக்கம் ஆனால் மூடம் எழுதி இருக்கிறான் முன்னுரை நூத்தி பத்தாவது பக்கத்தில் இருக்கிறது என்று புத்தகம் இருக்கு என்னப்படி எழுதிட்டேன் கேட்டா யாரோ எழுதிட்டாங்க சொல்லிக் கொடுக்கிறவர் சொல்லி கொடுக்கிறவர் கால் இல்ல கோாக்கு கால் வரணும் கிடையாது சோதரிகளே அப்படி எத்தனையோ விஷயங்கள் மாறுமாறாக தாருமாறாக முன்னாட சொன்ன விஷயங்களை எல்லாம் விட்டார் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தார் அப்படி இருக்குது ரத்தில் அப்படி இருக்குது வாலங்கிர அப்படி இருக்குது ஹிதாயாவில் அப்படி இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படியாக்கும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம் நாம் சொன்ன பதிலுக்கு இதுவரை பதில் சொன்னதாக வரலாறு கிடையாது அந்த காலத்தில வரலாறு கிடையாது என்பதில்லை இந்த காலத்திலே நாம் எதற்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கிறோமோ முக்கியமான இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் கேட்கிறோம் குரானை ரசூலுல்லா சொல்லும் ஒன்று சேர்க்க சொன்னார்களா இருபத்தி மூன்று வருஷ காலத்திலே குரான் இறங்கியது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது அந்தந்த நேரத்தினுடைய தேவைக்கேற்ப இறங்கியது அவர் அவருடைய கைவசத்தில் இருந்தது யார் யார் எழுதினார்களோ அவரவர்கள் வைத்திருந்தார்கள் சல்லா அசம் வீட்டில் அது இருக்கவில்லை யார் யார் வீட்டிலேயே இருந்தது யார் வீட்டில் இருந்தது எல்லாம் தெரியாது ரசூலுல்லாஹ் சல்லா அசம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார்கள் அதனால் தபுக்களுடைய காலத்திலே கிலாபத்துடைய காலத்திலே ஒரு யுத்தத்திலே ஏராளமான ி விடுகிறார்கள் அவர்கள் சித்திக் அவர்களிட உம்மத்தை பாதுகாருங்கள் அமீர் இந்த உம்மத்தை பாதுகாருங்கள் என்று கூறுகிறார்கள் என்ன என்று கேட்கும் பொழுது சொல்லுகிறார்கள் அப்பொழுது அதற்குமர் சொல்லுகிறார்கள் அமீர் முமீனினே குரானை ஒன்று சேர்க்க சொல்லுங்கள் முழு குரானையும் ஒன்று சேர்க்க சொல்லுங்கள் நூத்தி நாற்பத்தி நாலு சூரத்துங்கிறது அசல் இப்ப நம்ம முப்பது இது நம்ம வச்சுக்கிட்டது நம்ம சௌகரியத்துக்காக ஓதுறதுக்காக ஒரு மாசத்துல ஒரு தடவை பாகம் ஓதனா முப்பது நாளில் குரான் ஓதலாங்கிறதுக்கா வச்சது ஆனா இப்ப எல்லாரும் முப்பது நாளில் ஒரு குரான் ஓதறமா மதுரைசால பாவம் ஓதாட்டா அவங்களை ஜெயில போட்டு அதனால ஓதுறாங்க மதுரைசா கணக்கு சாதாரண ஜனங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசு ஓதறதுங்கிறது வீட்டுல பழக்கத்தில் இருக்கா அதுக்காகத்தான் முப்பது ஜூசு ஆக்கணுது முப்பது பிரிவ பக்கத்தை எண்ணி முப்பதாகி இருக்குது இந்த நூத்தி நாற்பத்தி நாலு சூரத்தை ஒன்று சேர்க்கும்படி ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்து தொகுத்து நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையானால் குரானை மனநம் செய்தவர்கள் எனவேரானை ஒன்று சேர்க்க சொல்லுங்கள் அப்பொழுது அதிரன் சொல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் எப்படி செய்ய சொல்லுகிறீர்கள் என்ன காரணம் ஆயிரம் காரணம் இருக்கு பத்தாயிரம் காரணம் இருக்குமருக்கு தெரியும் ஆனா ஒரு காரணம் சொல்லலி அல்லாவின் இப்படியே நடந்து நடந்து நடந்து பேச்சு நடந்த பிறகு அதற்கு ஒத்துக்கொண்டார்கள் அல்லாஹு வேண்டும் என்ற விஷயம் தான் தேவையான விஷயம் தான் என்று அல்லா என்னுடைய மனதிலே போட்டு விட்டான் இவ சரி ஒன்று சேர்க்கலாம் சொன்ன குரான் இருக்கிற ஆயத்துகள் இருக்கிற இடத்திலெல்லாம் போய் தேடி அந்த குரானை சரியாக ஒன்று சேர்க்கணுமே இந்த வேலை கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேர் யோசிச்சாங்க இதுக்கடைய நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா சரி இருக்கட்டும் மகனாக முத்தவன் தான் வளர்ப்பு மகனாக ரசூருல்லா வைத்திருந்தது அதுல ஜெய்தல்ல அவர்களை தான் ரசூருல்லாவுடைய வளர்ப்பு மகன் ஆனா வளர்ப்பு மகனுக்கு இந்த காலத்துல மாதிரி சொந்த மகனுக்குள்ள சட்டமெல்லாம் வராது அவ்வளவு பிரியம் அந்த முடிவு செய்தார்கள் இந்த பொ என்ன பதில் சொன்னோ இருவரும் எப்படி செய்யத் துறையீர்கள் அதே கேள்வி சகாபாக்கர் எல்லாம் ஒரே மாதிரியான உத்தமர்கள் உங்களை போன்ற உழுத்தர்கள் அல்ல ஒரே மாதிரியான உத்தமர்கள் அவர்களுடைய கொள்கை ஒன்று அவர்களுடைய வழி ஒன்று அவர்களுடைய நீதி ஒன்று அவர்களுடைய தர்மம் ஒன்று அவர்களுடைய வாக்கு ஒன்று அவர்களுடைய வாழ்வு ஒன்று அங்கு இரண்டு என்று கிடையாது உங்களுடைய பாசையில ஒன்று என்பது கிடையாது எல்லாமே இரண்டு அவங்களதுல எல்லாமே ஒன்று பாருங்க இது ஒரு உதாரணம் சொல்ற அதிர்ந்த ஊபுக்கிற அதிர்ந்த ஊரை என்ன பதில் சொன்னாங்கிறது காரணம் சொல்ல சொல்லோ அதே போல இப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தா என்ன ஆனா நல்லது ஒரு சில விஷயம் சில விஷயம் மனசுல படுங்க தெரியாது மனசுல படுது அதுக்கு காரணங்களும் இருக்கும் ஆனா காரணங்கள் சொல்றதை விட அந்த காரியத்தை நடத்திகளுக்கு சந்தர்ப்பங்கள் பொத்தல் ஆடுகளுக்காக நம்ம பொட்டி கட்டி பதில் தூக்கிட்டு அலைய வேண்டியதில்லை பதில் தானாவே ஜனங்களுக்கு தெரியும் மறுபடியும் இரண்டாவது யாருமே இறங்கல என்ன நடந்து கலத்தி வச்சு உட்கார்ந்து நூத்தி பதினாலுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு சூரத் நூத்தி சூரத் அவசரத்தில் நூத்தி நாற்பத்தி நாலு அதனால அது டவுன் பஸ் கிட்டே இருப்பாங்க தேவையில்லை போய் ஒரு பதிலா ஒரு பதிலான் அதனால சொல்லல இந்த மாதிரி நம்மளும் பதில் சொல்லலே குலிஸ்தான் அதுக்கு பதில் என்னன்னு சொன்னா பதில் சொல்லாமல் பதில் குரான் சொல்றிய அவர்களை சந்தித்து ஏதாவது பேசினால் பேச்சுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் நிறைய இடங்களில் இந்த முறை கையாள வேண்டியது இருக்கு கடைசியில் குரான் ஒண்ணு சேர்க்கப்பட்டுச்சு அந்த இதெல்லாம் இருக்கு இப்போ நம்ம கேள்வி என்ன பத்து வருஷமாக தொடர்ந்து இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இந்த தகவல் நிச்சயமா என்னுடைய சகோதரருக்கு போகும் இன்னொண்ணே இடையில யாரும் வந்திருச்சு ஹஜரத் என்று சொல்லுကြர்களே ஹஜரத் உமர் ஹஜரத் அபூ بکر ஹஜரத் அபூ ஹுரைரா ஹஜரத் ஹஜரத்னு சொல்றாங்க அப்படி சொல்லலாமா அப்படினு அவர்த கேக்குறார் பத்திரிகை எல்லாம் இங்க இருக்கு ஹஜரத்னு சொல்லலாமா நம்ம எல்லாம் பிரதான சொல்ல ஹஜரத் சொல்றாங்க ஹஜரத்துக்கு போறாங்க தெரிஞ்சிருக்காங்க தமிழில் இஜ் தான் வரும் ஜானாதவர் ஹஜரத்தின் அவர் ஹஜரத்தின எழுதிருக்கார் அதுக்கு அவர் பதில் எழுதி இருக்காரு ஹஜரத் என்று சொன்னால் கல்லு ஹஜர்ன்ற கல்லு கல்லது அவருடைய அகராதியா என்னண்டு அது அதுவே அகராதி அதே போல ஒரு வார்த்தை கொண்டு வரும் அதுவே அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லும் இறங்கி தர வேண்டியதில்லை அரபியில என்ன வரும் அரபியில தூண்டு வந்தா முத்தகல்லி வரும் தாண்டு வந்தா முஹாத்தமா வரும் தீண்டு வந்தா மௌனா வரும் நீ எந்த சொல்ற உங்க அத்தாட்ட கேளு ரொம்ப பொருத்தமா இருக்கா எா வாட்சி கலட்டி வச்சிருங்க நிறுத்தி வச்சிருங்க நமக்கு என்ன ஆயிரம் பேசிட்டே இருக்கலாம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் தான் வரணும் சரி பரவாயில்ல எழுதிக்கும் அடுத்த வருஷம் செய்து வர காரியமா இன்னைக்குடிச்சு என்ன பண்றது சொல்ல முஸ்லிம் காபர்ந்து முஸ்லிம் நாங்கள் பிடித்து விட்டால் ஒரு முஸ்லிமை நாங்கள் பிடித்து விட்டால் உங்க திருப்பி ஒப்படைக்க மாட்டோம் சரி ஒத்துக்கிட்டாங்க சரி ஒரு காபிர் முஸ்லிம் ஆகி உங்களிடத்தில் வந்து விட்டால் அந்த முஸ்லிமை எங்கள் ஒப்படைத்து விடணும் ஒப்படை சாக்கு மனசுல ஓடுது ஆனா ரசோல்லா இடத்துல எதுவும் சொல்ல முடியல அதனால சொல்லல எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அதில் தைரியம் உள்ளவர்கள் என்ன விஷயத்த அவங்க தனியா ரசோல் ஆட்டம் வந்தாங்க வந்து கேட்டாங்க அவர்கள் எல்லாம் பாத்திரின் மீது இல்லையா நாம் இருக்கிறாங்க பின்னதுக்கு விட்டுக் கொடுத்து உடன்படிக்க எழுதுகிறீர்கள் நாம் ஹத்தில இருக்கிறோம் அவங்க பாத்தில் இருந்தும் அவர்கள் தான் விட்டுக் கொடுக்க வேண்டியவர்கள் அவர்கள் தான் விட்டுக் கொடுக்க வேண்டியவர்கள் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை சொன்னாங்க से रिंट आना कूड़ को बो अड़ंग आना कूड़ा तम भी कोम तमिल जानते नहीं कि फिर काय को आके सामने बैठ को इतना बेजार करते से। मैं तो भी किनारे में बैठना सोचना मैं भी देख लो कुछ हूं बेचारा क्या करेंगे उसे तमिला मालूम नहीं சரி நீ விளங்கற மாதிரி உட்கார்ந்து அது உறுதி சொல்லுமா அதில் துமருக்கு கோபம் அடங்கலை அப்படியே குதிக்க ரத்தம் உண்மையின் மீது இருந்து கொண்டு ஏன் விட்டுக் கொடுப்பானேன் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன நாம பாத்ரூமின் மீது இருந்து விட்டுக் கொடுத்த பரவாயில்லை உண்மையின் மீது இருக்கும் போது நான் எப்படி விட்டு கொடுப்பது அதுக்கு பதில் சொல்ல முடியல கொஞ்சம் வேற ஒரு கூட கேட்டாங்க அவர்கள் பொய்யின் மீது இல்லையா விட்டுக் கொடுத்து பத்திரம் எதாவது என்ன சொன்னா ஐவர் என்று சொல்லலை கொஞ்சம் மனுஷ புத்தி வேணும் என்ன ஒருத்தர் போய்கிட்டு இருக்கிறாரு இந்த போற முறையே சரியில்லை மனச முறையில் அல்லாவுடைய உத்தரவுக்கு மாற அவர் நடக்க மாட்டார் அதில் ஹைர் இருக்கிறது அதில் இருக்கிறது வெற்றி இருக்கிறது அமைதியாக இருங்கள் ரசூலுல்லா என்ன சொன்னாங்களோ அதே அபூபக்கர் சொன்னாங்க అలాங்கே ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சந்திக்கலே ஹ حضرت उमर ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டதே حضرت அபூபக்கர் பார்க்கவும் இல்ல கேட்கவும் இல்ல ஆனா ரசூலுல்லாஹ சொன்ன மாதிரி அப்படியே சொன்னாரு இங்க என்ன சொல்ல வரற சுலுஹொன்னு தான் ரெண்டு பேரும் பார்க்கறாங்க حضرت அபூபக்கர்ம் பார்க்கறாங்க حضرت उमर பார்க்கறாங்க حضرت उमर அறிவிலൊന്നും குறஞ்சவங்க இல்ல حضرت அபூபக்கர் வடங்காலவங்க இல்ல ரெண்டு பேருமே வடங்கறாங்க ஆனா ரெண்டு பேர் வகத்தல வித்தியாசத்தை பாத்தீங்களா அதிரது சிறுதாண்டு விளங்குறாங்க அதனை துமர் இல்லை இதில் விட்டு கொண்டு கொடுத்திருக்க வேண்டியதில்லை என்று விளங்குறாங்க ஆகையினால் ஒரு விஷயத்தை விளங்கும் போது அதனுடைய நேரம் காலம் ஆளு சொல்றோமா இல்லைங்களா நடை உடை பாவனை பொருத்தம் எத்தனையோ காரியங்களை பார்த்து தான் விளங்கணும்